பாடம் முப்பத்தி ஐந்து நிர்வகிப்போரா அவர்களில் அளித்திருக்கின்றான் என்பதும் ஆண்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறார்கள் என்பதுமாகும் எனவே ஒழுக்கமான பெண்கள் பணிவாக நடப்பவர்கள் ஆவர் அல்லாஹ் பாதுகாத்ததன் மூலம் தங்களின் மறைவானதை அதாவது கற்பை பாதுகாத்துக் கொள்பவர்கள் ஆவர் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் இந்த பாடத்தின் கீழ் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பொருந்தும்